உழைப்பின் ஒரு பேரித்தம்பழத்தின் பணத்தை ஒருவன் தர்மம் செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதனை தன் வலது கையால் ஏற்றுக்கொள்கிறான் பின்பு உங்களில் ஒருவர் தன் குதிரை குட்டியை உயரமாக ஆகும் அளவுக்கு வளர்ப்பது போல் தர்மம் செய்தவருக்காக அந்த தர்மத்தை மழையளவு நன்மையை வளர்க்கிறான் என்று நபி சல்லாஹி அலுவல்லாம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஒன்று முஸ்லிம் ஒன்று